சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் சிவப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை கண்டுள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திருமணிசை வேதகிரி முதலியார் அவர்கள் சிவனடியார் தேவாலயத்தில் அதிக ஈடுபாடு அவர்கள் குத்து வழக்கை சிறப்பிப்பார்கள் than I திருவாதவூரர் மத்தமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் சேந்தனார் கருவூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி வரிஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுபு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்ன திரு ஆளவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் உழுகீதர் கல்லாடனார் உன் கவினர் பரனர் மெய்யுணர் நம்பெருமானோடு டிகளார் திருமேவுட்டினத்தடிகளுடு நம்பி ஆண்டார் நம்பி செக்கிழாரும் சிவனரி திருமுறைகள் பன்னிரண்டு அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே நனனா நனநா ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இல் இளம்பிறை போனும் எயித்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனையில் இளம்பிறை போனும் எயித்தனை ஐந்து கரத்தனை முகத்த நெகிழ்தில் கிளம்பிரை போலுகி ஜனைகள் தரத்தேனை தானே முகத்த நெகிழ்ந்தில் கிளம்பிரை போனுதனை நந்தி தடை திபா தனி பதில் பமா கண்புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண் புகார் என வேண்ட வெண்மாட நெடுவீதி கண்புகார் காட்டியும் தலைவல் தாழ் சார்ந்தாரே ஆன நினை கண்டாய் ஆர் அறிவ தானு வாழ்நாளு ஆரறிவார் செருமார்கே பூணாலும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப நானாலும் நவின்றி ஏத்த சரலாமி நன்வின ஏரி நே ரெண்டாம் திருமுறையில் இருந்து சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் இதற்கு நடுமத்திலே நான் ஒரு விஷயம் சொல்லணும் நான் தமிழ்நாடு பூரா சுத்தினவன் கோயில்கள் சபைகள் தெரு எத்தனை தெருவில் எத்தனை வருஷம் பாடியிருப்பேன்னு என்னால சொல்ல முடியாது சிதம்பரத்திலேயே பதினெட்டு வருஷம் ரெண்டு உற்சவத்துக்கும் பாடியிருக்க ரெண்டு உற்சவம்னா ஒரு உற்சவத்துக்கு எட்டு நாள் பாடணும் எட்டு நாடு வீதியில பாடணும் அந்த வீதியை சொல்ல வரும்போது சிதம்பரத்திற்குள்ள வீதியை சொல்லும் தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுவது சிவமே நிலவிய திருவீதி பணக்காரர்கள் கூடி இருக்கிற திருவீதினு அவர் சொல்லல படித்தவர்கள் இருக்கிற திருவீதின்னு சொல்லல சிவமே நிலவிய திருவீதி அதனாலதான் சில ஊர்களில் நாயன்மார்கள் அந்த ஊரை காலால மெதிக்கத்து கூட அஞ்சினார்கள் ஏ அந்த நாலு வீதியும் சிவனுக்கு உரியது மாட வீதியின்னே பேரு பாக்கி எல்லா வீதிக்கும் மாட வீதினு பேர் கிடையாது இல்லையா ஆண்டவன் திரு வீதி உலா வருகிற வீதிக்கு மாட வீதினு பேர் இல்லையா அப்படி அந்த வீதியில பதினெட்டு வருஷம் ரெண்டு உற்சவம் பாடி இந்த மாதிரி திருச்செந்தூர் என்ன திருநெல்வேலி என்ன இப்படி எல்லாம் சரியா தேவாரத்தை கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா மிகவும் குறைவு என்னுடைய ஆயுள்ள நான் முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டா நான் தமிழ்ச்சங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்க முப்பது ஆண்டுகளாக இந்த தமிழ்ச்சி சங்கத்துல ஒண்ணுலதான் அமைதியா நான் பாட முடிகிறது இப்ப கூட இன்னைக்கு காலையில எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரலயும் ஒரு கல்யாண மண்டபத்துல பாடிபிட்டு தான் வர்றேன் எத்தனை பேர் கேட்டாங்க அல்ல நான் ஒழுங்கா பாட முடியுதா அப்படி பார்த்தா நூத்துக்கு நூறு மார்க் இல்ல ஏதோ பணம் கொடுக்கறாங்க பாட்டெல்லாம் ஒழுங்கா சொல்லிவிடுறேன் கேட்கிறேன் என்னுடைய ஆயுள்ள தமிழிஸ்ட் சங்கம் ஒன்னதான் பார்த்தேன் அதனாலதான் நான் மிகச் சிரமப்பட்டு நான் இந்த நிகழ்ச்சியை வாங்குறேன் ஆமா வேற யாரும் இதுக்கு முயற்சி பண்ணல யாராத்தையும் நான் சொன்னேன் கமிஷன் சங்கத்தை எழுதி கொடுத்து அவர்களும் ஒரு வருஷம் யோசனை பண்ணிதான் இதற்கு கொடுக்கலாமா அப்படின்னு முதல் நிகழ்ச்சியிலேயே மதிப்பிற்குரிய ஏசிஎம் முதற்கொண்டு கேட்டு விட்டு இது நல்லாவே இருக்கு தொடர்ந்து நடக்கட்டும் அவங்களுக்கு நான் நன்றிய வணக்கம் சொல்லிவிட்டு மறுபடி இப்ப நான் என்னுடைய கதைக்கு வர்றேன் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் திருஞான சம்பந்தர் இல்லன்னு சொன்னா நமது சமுதாயம் ஏழாவது நூற்றாண்டோட முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க திருஞான சம்பந்தர் தான் காரணம் அதுக்கு அடுத்தபடிதான் திருநாவுக்கரசர் அப்புறம் சுந்தரன் மாணிக்கவாக்கலாம் எதிர்ப்பு சமயம் இருந்தபோது அதை எதிர்த்து சாடி நீ எட்ட போட நீங்க சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் தெரியுமா ஆமா இன்னொன்னு சொல்றேன் சமுதாயம் மாத்திரம் இல்லை தெய்வ நெறி மாத்திரம் இசையில பாடுறது தவறுன்னு அவன் சொல்லிவிட்டான் அப்ப இருந்த சமுதாயத்தவர்கள் இல்லையா ஆமா இசை காம உணர்ச்சியை உண்டு பண்ணும் அதனால இசையில பாடக்கூடாதுன்னுட்டான் அதாவது சமணர்கள் சாக்கியர்கள் ால தெவ நெரியும் பார்ப்ப முடியுமடா அப்படின்னு செய்தவர் சம்பந்தர் திரு எழு கூற்றறிக்கை திரு ஆமா நூல்கள் இயப்பட்ட நூல்கள் அது இயல் நூல்கள் இசை நூல் அல்லது அந்த இசை நூலுக்கு கொண்டு வந்த பெருமை திருஞான சம்பந்தருக்கு தான் உதவியது ஆமா இயல்பட்ட இயல்பயப்பட்ட நூலை இசை வயதுக்கு கொண்டு வந்தது சம்பந்தம் தான் நாடு பூரா அந்த வயசுல சுத்தி மூணாவது வயசுல இருந்து பதினாறாவது வயசுல இருந்த நாடு பூரா சுத்தி அவர் பாடின பதிகங்கள் அத்தனை நமக்கு கிடைக்கல இல்லவா பதினாறாயிரம் பதிகம் பாடினார் என்று நம்பி ஆண்டார் நம்பியினுடைய கூற்று ஆனா நமக்கு இன்னைக்கு கிடைச்சுக்கிறது நானூத்தி சொல்ற பதிகம் ஒரு ஆயிரம் கூட இல்ல பதினாறாயிரம் எங்க இருக்கு இப்ப நம்ம தகப்பனார் பதினாறு கோடி ரூபாய் வச்சுட்டு போனார் இப்ப நம்ம கையில இருக்கிற அழுவானா வீதியில கடந்து தகப்பனார் பதினாறு கோடி வச்சிருந்தாரே அவனு சொல்லுவா இல்லையா பணம் போறதான தெரியுது பதிகம் போறது தெரியலையே அல்லவா கிடைச்சதையாவது பாப்போமா என்று வைத்துக் கொள்ளும் சுவாமி நடந்து நடந்து நடந்து இந்த பூமாதேவியோட அவர்கள் போராடித்தான் போயிருக்கிறார்கள் அப்படி காப்பாற்றினார்கள் இந்த சமயத்தை என்பதை நாம நினைவு விட்டு அகலவே கூடாது ஆமா அப்படி காவிரிப்பூர் பண்டிகத்துக்கு இந்த ஆண்டே இருக்கிறது இந்த சாய்க்காடு என்ற ஊர் நீங்க போகும்போது என்ன சொல்றார் சாமி ஆண்டவனுடைய திருவடியை சார்ந்து விட்டார்கள் பிறக்க மாட்டான் நீங்க நினைக்கிறான் இந்த பிறவில என்ன தப்பு இருக்கிறது அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நாம ஒண்ணுக்கும் கஷ்டப்படுறோம் இல்லையா ஆமா கட்டத்தை நம்ம அனுபவிச்சு அனுபவிச்சு கட்டத்தையும் நன்மையாக நினைச்சுக்கிட்டு போறவே தவிர படாத பாடுதான் படுறோம் அதனால அதனால்தான் காரைக்கால் அம்மையார் சொன்னார் எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படியே தவறி போய் நீ என்னுடைய வயத்தினால பிறவி கொடுத்து விட்டால் உன்னை பாடுகிற தகுதியை எனக்கு கொடுத்து விடுங்க பிறவாமை வேண்டும் இறவாத இன்பு அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவானி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொன்னார் அதனால சாமி என்ன சொன்னார் மண் புகார் மறுபடியும் அவர்கள் பிறக்க மாட்டார்கள் மூட்ட சாம்ராஜ்யத்துக்கு போவார்கள் அது நிச்சயம் இல்லையா என்ன திட்டவட்டமாக சொல்லிட்டு போறாரு பாருங்க ஆமா மனம் இளையார் இந்த அபிகாமி எந்த அதுல ஒண்ணு வரும் சரியாத மனமும் அப்படின்னு வரும் மனம் சலிச்சு போவான் குடும்பத்துல சலிச்சு போயிடுவான் பணத்தினால சலிச்சு போயிடுவான் கல்வியினால சலிச்சு போயிடுவான் இல்லையா அப்படி மனநோயில நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறான் ரேடியோல ஒண்ணு வந்தது இந்த மனநோய்க்கு மருந்து கொடுக்கிற நாங்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அவ சரியாகிறது கடவுள்கிட்ட இருக்கு ஒரு சித்தாண்டத்தில் நிலையாக உன்னுடைய நெஞ்சு இருக்கணுமேனால கடவுத்தொன்று செய்துவிடு நிலை பெறுமாறு எண்ணுதையே நீ வா நித்தலும் எம்பி நான் உடைய கோயில் புக்கு புலர்வதை புனைந்து ஏத்தி புகந்து பாடி தலையா அற கும்பிட்டு கூத்தும் ஆடி தங்கரா கய போற்றி போட்டி என்றும் அலை புரல் சே செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றந்தே அலராதில்லே திருநாவுக்கிறது சொல்ற மருந்து இது இல்லையா ஆமா ஏதாவது ஒன்னையாவது செய்து எல்லாம் செய்ய வேண்டாம் அவனை பாடி விடுப்பு என்னால் பாட முடியும் அதனால நான் என்ன பண்ணுவேன் கோயிலுக்கு போய் பாடி போடுவேன் பாட முடியலையா ஏதாவது தொண்டு செய்து விடு அப்படிங்கிற சாதி அதனால மனம் இளையார் பசி என்பதே இவனுக்கு இருக்காது ஆமா ஒண்ணு பிணி இப்ப நான் உடல் என்னுடைய வினைவயத்தினாலே என்னுடைய உடம்பு கெட்டு போச்சு கெட்டு உடம்பை நான் வச்சுக்கிட்டு இந்த எண்பது வயசு வரையும் இருக்கிறேன் மருந்து சாப்பிட்டா கட்டுப்பாட்டுக்கு வருது சில பேருக்கு மருந்து சாப்பிட்டாலும் கட்டுப்பாட்டுக்கு வராதல்லவா ஆனால் மருந்து சாப்பிட்டாலும் கூட கட்டுப்பாட்டுக்கு வருகிறது இயற்கையான மருந்து செயற்கை மருந்து பெரும்பகுதி நாங்க உண்ணுவதில்லை இல்லையா ஆமா பிணி யார்யா பிணி என்பதற்கு பிறவி என்றும் பெயர் சூட்டி விடுவார்கள் அது அப்புறமா பாத்து பின் புகார் என வேண்டா வெண்ணாடு நடுவீதி தங்குகார் காய்காட்டியம் தலைவந்தால் சார்ந்தாரு அவரை சார்ந்து விடு ஆமா இது அவர் சொல்லுகிற நீதி தேவாரத்துல நீதிகள் நிறைய வருகிறது ஆமா நீதிகள் வருகிறது நான் சொல்லி நான் கேட்டதே கிடையாது இந்த காதல எத்தனையோ நான் பிரச்சார நிலையத்திலேயே இருந்தவன் இல்லையா கடவுளை பத்தி சொல்லுவாங்க கடவுளை சொல்லுவாங்கன்னு தவிர திருஞாடு சம்பந்தருக்கு ஆயிரம் பொன் கொடுத்தான்னு சொல்லுவாங்க நீ பாடு உனக்கும் கிடைக்கும் அடுத்த பாட்டுல சொல்றேன் தானாளும் வாழ்நாளும் யார் அறிவார் இவ இருக்க போற நாள் அல்லது சாக போற நாள் தெரியுமா தெரியாத நிலையில இருக்கும் போத இந்த பயம் ஊற விற்கிறான் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியுமா கடவுளை கடவுளை ஊற வைக்கவே மாட்டான் ஆமா நீ நாடும் நன்னெஞ்சே நினை கண்டாய் அவனை நினைத்து விடு பெரும்பகுதி தேவாரத்தில் அவனுக்கு அன்பு விடு அவனை நினைத்து விடு அவனை வணங்கி விடு அவனை கண்டுவிடு இது போரும்னு தான் அவனு சொல்றாங்க ஆனால் அபிஷேக ஆராதனை அவர்கள் வெறுத்தார்களா அப்படின்னு சொன்ன அபிஷேக ஆராதனை அவர்கள் வெறுக்கல அடிநாயினோடு பால் தயர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அது அவங்க சொல்ல தவறல ஆனா அபிஷேகம் பண்றவனும் அர்ச்சனை பண்றவனும் கோயிலுக்கு போய் நான் கோயிலோட தொடர்புடைய வருஷமா கோயிலுக்கு அர்ச்சனை பண்றான் இருக்கான் இவன் என்னமோ கதை பேசிட்டு தேங்காய் முடிய உடச்சு கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறான் அவனஹ அவனுக்கு அன்பு கொடுத்து விடு அன்பு செலுத்து விடு அவனை பார்த்து விடு கும்பிட்டு விடு இதத்தான் சொல்றாங்க கேத்திர கோவை நாமக்கரசர் ஒண்ணு பாடுறாரு இதான் நான் அப்படி படிச்சுகிட்டே வந்தேன் படிச்சுகிட்டே வரும்பொழுது என்னுடைய நெஞ்சில ஒரு நோக்கம் என்னடா பாடல் பெற்ற கேத்திரத்தான சொல்லிட்டு போறாரு இவர் இப்ப பாடல் பெறாத கோயில்கள்லாம் வீணா வேஸ்ட் ஜெண்டம் அப்படின்னு நினைக்க ஒரு இடம் உண்டாகமல்லவா கடைசி வரியில ஒரு ஒரு சொல்லு சொல்லிட்டு போறாரு நாகக்கரசர் அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அல்லது அது கைமாறி நம்மளால கொடுக்க முடியுமா முடியாது எத்தானத்தும் சிவனை காணலாமே இருக்க எந்த கோயிலையும் எனக்கு தூக்கி வாரி போனாலும் எங்க நீ சிவனிங்கத்தை பார்த்தாலும் கும்பிட்டு விடு அப்படிங்கிறார் அவர் அந்த மாதிரி நீ நாளும் நன்னஞ்சே கண்டாய் ஆறு தானாளும் வாழ்நாளும் தானாளும் வாழ்நாளும் யாருக்கும் தெரியாது ஒரு மாசத்துக்கு முந்தை எனக்கு வேண்டிய பையன் ஒருத்தர் வேலைக்கு போனான் திருங்கி வரும்போது அவரை மூட்டையா கட்டிதான் கொண்டாந்து கொடுத்தாங்க போலீஸ்ல கூடா போயிட்டான் லாரி ஏறி வீட்டை விட்டு போறும் போது நாம எப்படி போயிடுவோம்னா தெரிஞ்சுட்டா போனோம் இல்ல கிடையாது நான் ஏத்து ஏழு மணிக்கு வந்துடுறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போன அம்மா கிட்ட திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்தது மூட்டையா கட்டி கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா ஆமா இன்னொன்னு சுந்தரையே குருவாக கொண்டார் பெருமிடரி குறும்ப நாயனார்னு ஒருத்தர் சம்பந்தரையே நினைத்துக் கொண்டிருந்தார் ஒரு ஒரு நாயனார் அவருக்கு பேர் கணநாத நாயனார்னு பேர் கடவுளையும் நினைச்சார் அடியாரையும் பெருசா நினைச்சார் கணநாத நாயனார்னு பேர் அவருடைய திருவுருவம் சீர்காழியில் திருஞர சமுதந்தர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு திருஞர சமுதந்தரை கும்பிட்டு அவர் வந்து சிவனை சேர்ந்துட்டார் அதே மாதிரி திருநாவுக்கரசரை நினைத்து நினைத்து அப்புதெடிகள் மோட்ட சாம்ராஜ்யத்துக்கு போனார் அதே மாதிரி சுந்தரரை நினைத்துக் கொண்டே இருந்தார் பெருமிழறி குறும்ப நாயனார்னு ஒருத்தர் அவருக்கு அவர் யோகம் கைவந்தவர் அவர் நாளைக்கு சுந்த கைலாயி மலைக்கு போக போறார் அப்படின்னு இவருக்கு யோகத்துல தெரிஞ்சு போயிடுச்சு தன்னுடைய யோகத்தன்மையினால அவருக்கு முந்தை இவர் போயிட்டாரு கைலாயத்துக்கு இப்ப தானாலும் வாழ் யாருவாருங்க சொன்னது நமக்கே தவிர பெரியவர்களுக்கு அல்ல என்று நம்ம எழுதிப்படும் இல்லையா நாமளும் பெரியவர்களாக ஆக முடியும் அந்த செய்கை நம்மகிட்ட இருந்தால் பூ நாளும் தலை சுமப்ப தலை சும தலையில சுமக்கறதில்ல கையில எடுத்துக்கொண்டு போடு வாங்கினா தோட்டம் போட்டு சாமிக்கு சொல்லலாம் நாம எடுத்துக்கொண்டு குடுக்கலாம் ஆமா அவனுடைய புகழை நீ கேட்டுவிடு ஒன்னால பாட முடியாட்டாலும் பாடுறத கேட்டு விடு ஆமா புல் நாம செவி கேட்ப நான் ஆளும் நவின்றி ஏத்த பெறலாமே நல்வினை நாம நல்ல அவரை நமச்சிவாய நமச்சு பாத்து சொல்ல முடியாட்டி போனாலும் நமச்சிவாய நமச்சிவாய என்றாலும் சொல்லிவிடு நல்ல வேளையா போச்சு இப்போ இந்த திருவண்ணாமலையில் இந்த கிரி பிரதர்ஷனம்னு வந்ததுக்கு நிறைய ரெக்கார்டு வந்திருக்கு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இப்படி ரெக்கார்டு நிறைய வந்திருக்கு ஆமா அது என்னமோ யார் பண்ண புண்ணியமோ சாமி அப்படி ஒண்ணு கிடைத்து விட்டார் அப்படினா நிறைய வந்துருக்கு சாமி சொல்ற இப்படி ஒரு நீதியை சொல்லுகிற பகுதி இந்த இரண்டாம் திருமுறையில இருக்கிறது என்று நான் உங்களுக்கு நினைவுட்டுறேன் அடுத்தது வைத்தியஸ்வரன் கோயில் தேவாரத்தை பார்ப்போம் சாமிக்கு வைத்தியநாதன் வேறு அவன் கைலாயமலையிலிருந்து வரும்போதே வைத்தியநாதனா இங்க வந்து குடியேறணும் யாருக்காக நமக்காக ஆமா வைத்திய கோயில் பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் வைத்தியன் கோயில் வராது புல் இருக்கு வேல் ஊர் புல் இருக்கு வேலூர் வரும் சம்பாதி ஜடாயு வேதம் முருகன் சூரியன் இந்த நாலு பேரும் பூச பண்ணது அந்த ஊர் இல்லையா வேதாரண்யம் இருக்கிறது வேதம் பூச ராமேஸ்வரம் இருக்கிறது ராமன் பூச பண்ணது காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஊர் குரங்கு அணில் முட்டம்னு ஒரு ஊர் குரங்கு அணில் முட்டம்னா காட்டை இது மூணு பேரும் பூச அந்த காரணத்து பேர்னாலேயே அது அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் நீயும் வழிபட்டாலும் அவனுக்கு நல்லது கிடைக்கும்னு அர்த்தம் இல்லையா இப்ப வைத்தியஸ்வரன் கோயில் நாம ஒன்று எண்ணி பாப்போம் dadin lal dilala lal lal lal lal lal lal dadin lal lal dadin lal aa padu hunge isey அடியார்கள் குடியாக இந்த இசையோடு பாடுகிறவன் கிட்ட பாமர மக்களும் விரும்புவார்கள் பரமேஸ்வரன் விரும்புறான் டி எம் சவுந்தரராஜன் ஐஏஎஸ் படிச்சான் எஸ் ஜி கிட்டப்பா ஐஏஎஸ் படிச்சாரு எம் கே சியராஜ பாவத எம் எஸ் ஐஏஎஸ் படிச்சாங்க அந்த இசையில எத்தனை மக்கள் மயங்கினாங்க நிறைவு வைத்து பாத்தீங்களா ஆக பாமரனும் பரமேஸ்வரனும் விரும்புறது இந்த பாட்டை நாம கோயிலுக்கு போனோம்னா பாட்டு தெரியாட்டி தான் ஓம் நம் ஓம் நம் அசிவாய அப்படின்னு எழுத்த நிட்டம்னா இசை வரும் அப்படி ஒரு அஞ்சு அஞ்சு பேர் நமக்கு சொன்னோம்னா அவன் கேட்டு விட்டு திருப்தி அடைவான் அதத்தான் சாமி சொல்றாரு பாடு அடியார்கள் குடியாக மண்ணில்ந்தி விடுக்கும் மணிகண்டல் மருவுமிடம் எண்ணில் தி முக்கோடி வாணானது உடையானை புண்ணாங்க பொறுதடித்தான் புள்ளிருக்கு வேளூரே தன்மந்திரி மகரிஷி தங்கி இருந்த இடம் அங்க வைத்தியத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்கல்ல தன்மந்திரி அவரு அவருடைய சமாதி அங்க இருக்கு தீர்த்தத்தில் இருக்கு தீர்த்தத்துக்கு அடியில அவருடைய சமாதி இருக்கு சித்தாமிரத தீர்த்தம்னு அதுல மூடிகினால் எவ்வளவோ நோய் போகிறது என்று எத்தனை கிருத்திய போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜனங்கள் குளிப்பாங்க தெரியுமா அதுல ஆமா கிருத்திய தோறும் அந்த கோயில்ல ஒரு கூட்டம் கூடும் இந்த லோகத்தில் கிடையாது வருஷம் அறுபது வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முருகனுக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் இந்த லோகத்திலேயே கிடையாது ஆமா தமிழ்நாடு பூரா கோயில் எல்லாம் சுத்தன அபிஷேகம் ஆகும் போது எல்லாரும் கத்திட்டு கிடப்பான் அங்க பாருங்க அமைதியா இருப்பான் அந்த முத்துகுமார் சுவாமின்னு பேர் அங்க இருக்கிற சாமிக்கு ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அமைதியா பாத்துக்கிட்டு அப்பதான் என்ன சொன்னார் அங்க இருக்கிற மகா சன்னிதானம் ஏண்ட இந்த ஜனங்கள்லாம் அமைதியா இருக்கும் இந்த ஏதாவது நாமாவடி சொல்லுண்டா அப்படின்னாரு அப்பதான் அந்த சாமி பேருல நாற்பது நாமாவடி எழுதுன முத்தையா முத்தையா எல்லாரும் முத்தையா சொல்லுவாங்க இதுல முத்துக்குமர் சாமி சொல்றது ரொம்ப குறைச்ச ஜனங்கள்லாம் முத்தையா முத்தையான்னு சொல்லும் முத்தையா முத்தைய முரையை கேட்டாய் முத்தையா என் குரையை தீர்ப்பாய் முத்தையா முத்தையா முத்தையா முறையை கேட்டாய் முத்தையா என் குறையை தீர்ப்பாய் முத்தையா முத்தையா முத்தையா பாடினால் அதுக்கு வெயிட் இல்லை அங்க போய் அவன் சன்னிதில பாடணும் முத்துக்குமாரம்மா அம்மா முத்துக்குமாரடி அம்மா முன்னை விசீர்த்திடுத முத்து குமாரடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா எப்பாவது ஒரு கிருத்தியை போய் பாருங்கோ நான் சொல்றது சரியா இருக்கா இல்லையான் நான் பெரும்பகுதி போயிருப்பீங்க போகாதவங்க நான் ஆமா ஒரு மூணு மணி நேரம் அந்த அபிஷேகம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது அறுபது வருஷமா அப்படி நடக்குது யுகாந்திர காலமா அப்படி நடக்கிறது அந்த ஊர்ல முத்துக்குமார சாமிக்கு தான் மரியாதை வைத்நாத சுவாமிக்கும் தையநாய்க்கும் அப்புறம்தான் இன்னைக்கு மூணு பல்லகு கட்டுறான்னு சொன்ன புஷ்ப பல்லகு இந்த மூணு பல்லப்பும் அப்படி வீதியில வரும்பொழுது நடு பல்லக்குல உயர்ந்த பல்லாக்கா இருக்கும் அதுல முத்துக்கு சாமி தான் இருப்பாரு சாமி பக்கம் அம்பாளூர் பக்கம் இப்படித்தான் வரும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க ஆமா சாமி இவர் சன்னியரசம் சொல்றாரு செடியாய உடல் தீர்ப்பீவி மருந்தாவாம் அவனே மருந்துரா அவர் இது வள்ள திருமான் சொல்றாரு நல்ல மருந்தொன்று நல்ல மருந்தது நல்ல மருந்து அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணிருக்காரு அங்க போய் அவர் பாடு வல்லற் பெருமான் சுவாமி மண் போட்டு வாங்குவாரம் வல்லர் பெருமான் கூட அங்க இந்த புற்று மண்ணு குடுப்பாங்க இப்ப ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விலைக்கு கொடுக்கறாங்க அந்த மண்ணை சாப்பிட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க மகாத்மா காந்தி மண்ணாலயே உ சரி பண்ண முடியும்ருந்த சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இந்த சத்திய சோதனையே நெடுக எழுதிட்டு போறாரு ஆமா மண் வைத்தியம் மண் வைத்தியம் சொல்றாரு அவருக்கு வயத்துல ஏதோ ஒரு பெரிய நோய் இருந்து அந்த மண்ணை கட்டிட்டு இருந்துக்கிறார் வைத்தியத்துல வைத்தியத்தில் சரியா போகாம மண்ணை கட்டிட்டு இருந்துக்காரு அவர் பையனுக்கு ஒரு தடவை கையில ஏதோ ஒரு பெரிய காயம் வந்து அது ஆறாமலே கடந்து மறுபடியும் மண்ணை வச்சு கட்டி இருக்கிற போயிட்டு இருந்த மண் வைத்தியத்தை மகாத்மா காந்தி மிகவும் இது பண்றது அந்த வைத்திய செவ்வோயில மண்ணு ரெண்ட கொடுக்கிறார்கள் ஆமா நான் போன தவறாம வாங்கி விடுவேன் ரெண்டு வாங்கி விடுவேன் புடிஞ்சபோது சாப்பிடுவேன் ஆமா செடிய உடல் தீர்ப்பீவினை மருந்தாவான் அடிமை செய்த குளிருக்கு வேணூரை கடியார்ந்த பொற்காடி கவுனியம் சம்பந்தம் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பேயே என்னுடைய தமிழ் பாடலை சொல்லுகிறவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு வராது எழுதி வைக்கிறது ஆமா ஞான தந்தை திருஞான சம்பந்தம் இல்லன்னா ஏழாவது நூற்றாண்டுல போயிருக்கும் அப்படி காப்பாற்றி விட்ட புண்ணியவான் தேவாரம் தப்பு ஏதோ படிச்சதுக்கு அப்புறமா நான் தீட்சை பெற்றுக்கொள்ளும்னு நினைச்சேன் இந்த சைவனா இருக்கிற மாதிரி தீட்சை பெற்றுக் கொள்ளணும் குரு மூலமா தீட்சை பெற்றுக் அனுஷ்டானம் பண்ணி பஞ்சாட்சரை ஜபம் பண்ணா இந்த உயிருக்கு ஈரேட்டம் உயிருக்கு ஈடேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சைவனா பிறந்தவன் செய்யணும் அது இதுல கிறிஸ்டியன்ல ஞானஸ்தானம்னு சொல்றாங்க ஆமா சைவனா பிறந்தவன் அஞ்சாவது வயசுலயே அதை கேட்டுக்கணும்னு இருக்கு நான் அம்பதாவது வயசுல கேட்டுக்கணும்னு நினைச்சேன் எங்க கேட்டுக்கலாம் கர்பூரத்துல கேட்டுக்கலாமா அப்படின்னு நினைச்சபோது என்ன எனக்கு திருஞான சமுதிரிட்ட ஒரு மிகுந்த ஈடுபாடு நால்வருட்டையும் உண்டு மிகுந்த ஈடுபாடு திருஞான சமுதிரிட்ட காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த சமயத்தை காப்பாற்றியவர் அப்படிங்கிற முறையில அதனாலதான் திருஞான சமுதர் பரம்பரை மதுரையில இருக்கிறது இந்த மதுரை ஆதீனம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதுதான் திருஞான சமுதர் தங்கியிருந்த மடத்துல ஒரு ஆதீனம் இருக்கிறது அந்த மடத்தில்தான் நான் உபதேசம் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மடத்தில்தான் உபதேசம் கேட்டுக்கிட்டா பஞ்சாட்சரம் சொல்லுவதற்கு விபூதி பூசுவதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் அதாவது தீட்சு சொன்னா அப்படி மடாலயங்கள்ல கேட்டுக்கிறது நல்லது என்பதை நான் இப்ப நினைவுட்டேன் அப்படி அடுத்து திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம் திரு மயிலாப்பூருக்கு ஒன்று இருக்கிறது ஒரே ஒரு பதிகம் தான் இப்ப இதுக்காவது இந்த சென்னையில கார்பரேஷனுக்குள்ளாகப்பட்டது மயிலாப்பூர் ஒன்று தான் திருவான்மியும் அண்ணாண்ட போயிடுது திருவத்தியூர் திருவான்மியூருக்கும் ரெண்டு மூணு பதிகம் இருக்கு இதுக்கு அஞ்சாறு பதிகம் இருக்கிறது திருவத்தியூர் மயிலாப்பூருக்கு கிடைச்சது ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அப்படி ஒரு பதிகம் கிடைச்சிருக்கு இதுக்கு ஒரு வரலாறு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்குதார் வருமான் தெய்வ சேக்குதார் வருமானம் கிடைக்கலன்னா இந்த வரலாறு போயிருக்கும் ஆமா இப்ப கூட நான் என்ன பண்றேன் பெரிய புராணத்துல திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒலிப்பதிவு பண்ணிட்டு இருக்க எப்படி அப்படின்னு கேட்டா திரு திருநாவுக்கரசர் வரலாறு அப்படி சொல்லிட்டே போறாரா அவர் சொத்துனை வேதியின் பாடனாக சொல்ற இடத்துல சொற்றுணையின் வேதிய வரலாறு அப்படியே சேக்குதாறு பெருமான் சொல்றபடியே பாடிட்டு போவேன் தேவாரத்திலேயே மிகுந்த தேவாரத்திலேயே பரம்பரையா படிக்காத ஒரு பையன் இன்னைக்கு என்னை சந்திச்சான் வந்திருக்கான் பாலுதானே பாலு மெடிக்கல் இருக்கிறான் அதற்க சின்ன பையன் தான் வந்து கேட்கிறான் என்ன கேட்டேன் எப்படி இருக்குன்னு அந்த சேக்குதார் வாக்கு சொல்லிட்டு போகும்போது உடம்பெல்லாம் புல்லடிக்குதுயா அப்படிங்கிறான் அப்படி கொண்டு போறார் அவர் இந்த சேக்குதார் கொண்டு போற அழகு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்க திருநாபகரச நாயனார் புராணத்தை நானூத்தி இருபத்தி ஒன்பது அவர் திருஜா சம்பந்தம் செய்யுள் பாடியிருக்கார் ஆயிரத்தி செய்யுள் சம்பந்த ஆமா பெரிய பாதி செய்ய திருநாவுக்கரசுக்கு நானூத்தி இருபத்தி ஒன்பது பாதுகாரு நூத்தி ஐம்பது செய்யுள் இப்ப நான் அது வெளிவந்ததுன்னா மிகவும் நன்றாக இருக்கும் நான் என்ற அநேகமா சிவராத்திரி அன்னைக்கு அது வெளிவரலாம் நினைக்கிறேன் வரும் அது சிவராத்திரி அன்னைக்கு வெளியிடணும்னு நாங்க முயற்சி படிக்கிறோம் நூத்தி ஐம்பது பாட்டு பாடிவிட்டேன் பாடிட்டே சொல்லுது உளாறு வரலாம் தாரீரத்தில் கோளாறு வரலாம் ஒவ்வொரு பகுதிக்கிட்டு பண்ணும் போதுமே கடவுள் நினைச்சுட்டே போவேன் நானூத்தி இருபத்தி ஒன்பதுல நூத்தி ஐம்பது பாடிபட்ட அவர் எந்த தேவாரம் பாடிதாவது வருதோ அந்த இடத்துல ஒரு தேவாரம் தான் பாடுவேன் பதியும் பதியமா பண்ணிருக்க இது சைவ சமய தொண்டு அப்படின்னு நினைச்சுதான் செய்யறேன் என்னுடைய வருமானத்தை நான் நினைக்கிறேன் முதல் பங்கு வெளிய வரணும் இந்த அம்மா என்ன சந்திச்சா அவன் சொன்ன என் பையன் அமெரிக்காவில இருக்கான் உங்க தேவாரம் பூரா கேட்டு விட்டு உங்களை என்னைக்கு பார்க்கலாம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆமா அந்த மாதிரி செய்யணுங்கறதான் என்னுடைய நோக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் செய்ய இப்போ மயிலாப்பூர்ல ஒரு பதியும் கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு வரலாறு எழுதி வைக்கிறார் தெய்வ சேர்க்க மயிலாப்பூர்ல உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான் தெரியாதான் சொல்ல போறதில்லை நினைவூற்று செட்டியார் அவர் அவர் சிவதேச பேரு சின்ன சம்பந்த மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு எண்ணினார் அவர் இவரோ செட்டியார் அவ பிராம நினைச்சாருங்க தெரியல ஒருவேளை அந்த காலத்துல செய்து கொள்ளலாம் அப்படி இருந்ததோ என்னமோ அது எனக்கு தெரியாது அவ ஒரு நாள் தோட்டத்துல பூ பறிக்க போன விதிவசத்துல ஒரு பாம்பு கடிச்சு இறந்துட்டா இல்லையா பாம்பு கடிச்சு இறந்துட்டா சின்ன சம்பந்திருந்த பொண்ணு இறந்து போயிட்டா என்ன பண்றது அவளை எரிச்சு அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்துல போட்டு வீட்டுல வச்சிருந்தார் நீங்க நினைக்கலாம் வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு வைக்கலாம்னு இருக்கு ஆமா ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மனைவி கமலா நேரு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை தன்னுடைய படுக்கரையிலேயே வச்சிருந்தார் அவர் படுக்கையில வச்சிருந்த படுக்கரையில் வச்சிருந்தது யாருக்கும் தெரியாது கடைசியா அவர் உயிர் பண்ணிட்டு போனார் அதுல இந்த மாதிரி கமலா நேரனுடைய சாம்பல் என்னுடைய வீட்டுல இருக்கிறது என்ன எரிச்சி என்னுடைய சாம்பலையும் அதையும் கலந்து கடல்ல தூவுங்கன்னு எரிச்சு அப்பதான் அந்த குடம் அந்த அம்மாவுதுன்னு தெரிஞ்சது ஆமா அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சிருந்தார் திருஞான சமுதர் திருவற்றியூருக்கு வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு மயிலாப்பூர்ல இருந்து திருவற்றியூர் வரலயும் பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சாராம் திருஞான சமுந்தர் வர்றதுக்கு கடவுளை புரியுமா பரவார் கோயிலுக்கு போய் அவர் தரிசனம் பண்ணினார் தரிசனம் பண்ண போது என்ன பதியம் பாடினாரோ அது நமக்கு கிடைக்கல கிடைச்ச பதியத்தை பாக்கறதுக்கே நமக்கு இல்லை கிடைக்காத பதினைந்து வருத்தப்படுவோம் கோயிலுக்குள்ள எல்லாம் தரிசனம் எல்லாம் முடிய விட்டு இந்த விஷயத்தை சொன்னார் செட்டியார் அப்படியா அந்த படத்தை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டார் நல்ல வேலையா என்ன சொல்றார் பாத்தீங்களா கோபுரத்துக்கு வெளியில வைங்கிறார் பிரியாண சம்பந்தர் சொல்ற ஆசாரம் இது கோயிலுக்குள்ள அந்த எலும்பு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கோயிலுக்கு வெளியில கொண்டார் சொல்றார் தான் ஒரு சிவனடியார் ஒரு சிவனடியாருக்கு பொண்ணு கொடுக்கிறேன்னு வச்சிருந்தார் அப்படின்னு அதைத்தான் நினைக்கிறார் ஆமா அப்போ ஒரு பதினோரு பாட்டு பாடுற இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற மாதாந்தோறும் மாதந்தோறும் நடக்கிற விழாக்களை சொல்லி இதை நீ பாக்காம போயிட்டிய இதை நீ பாக்காம போயிட்டிய அப்படின்னு கேட்கிறாரு அந்த குடத்தை பார்த்து மட்டிட்ட புன்னை அம்கானல் அந்த கோயில வந்து கலவு லட்சம் புன்னை மரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதைத்தான் தொடங்குறார் சுவாமி புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டு இட்டங்கொண்டான் கபாலி ஆண்டவன் பேர் கபாலி சில ஊர் தேவாரத்தில் ஆண்டவனுடைய பேரே வருகிறது இல்லையா நான் ஒரு தொப்பு எடுத்தேன் எந்தெந்த ஊர்ல ஆண்டவன் பேர் வருகிறது அப்படின்னு தொகு வச்சிருக்கேன் அப்படி எப்பாவது பிரயோஜனப்படும் அப்படின்னு சாமி அப்படியே கபாலின் கட்டிட்டு இட்டம் கொண்டான் கபாலி கபாலி டமர்ந்தான் கொட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்ட அட்டிட்டு காணாதே போதியோ அடியார்களுக்கு சோறு போடுறது இருக்க அது ஒரு பெரிய விழாவாக சொல்றார் சுவாமி நான் சென்ற ரெண்டு மாசத்துக்கு முந்தி ரமணாசன்மத்திலே பாட கூப்பிட்டுருந்தாங்க நான் பாடத்தான் போனேன் ஏழரை மணிக்கு டிபன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க மணிக்கணக்கடி நடத்துறாங்க அவங்க போனா ஆயிரம் பேர் சாப்பிட்டு கிடையாது இட்லிய காட்டுறான்னு தவிர இட்லி வேணுமா ஆயிரம் பேர் சாப்பிடறான் தூச்சி போட்டு இல்லையா ஆமா அத சொல்ற சாமி கபாலி சரமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப்பல்கணத்தார் உருத்திரப்படுறது உருத்திரன் சிவன் அந்த அவர்கள் கணம் சிவனடியார்கள் அவர்களுக்கு சோறு போடுற நீ பாக்குறவங்க போயிட்டியே அப்படின்னு கேட்கிறார அந்த குட்டத்தை பார்த்து கொட்டிட்ட பண்பில் உருத்திரப்பல்கணத்தார்க்கு அத்தையிட்டல் காணாதே போதியோ இதுக்கு விளக்கம் எழுதினார் சேர்க்கிறார் இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதினாரியா மண்ணிலில் பிறந்தார் வெறும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாரமையை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டுதல் உண்மையாமியன உண்மையாமியனின் உலகர் முன்வர்கனை உரைப்பார் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதினார் அவர் இல்லையா பயந்த உண்கள் மடல் எல்லார் கைப்பயந்த நீட்டான் கபாலீச்சிரமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் பிப்பனமும் காணாதே போதியோ பூம்பாவாய் மலபான்லதான் ஓன விழா நல்லா இருக்கு இங்க அவளுக்கு கொண்டாடுறது இல்லை வழக்கை மடமல்லார் மாமையில் வன்மறையில் சுளக்கில் கபாலீச்சிரமர்ந்தான் சொல் கார்த்திகை நால் தளத்தேந்திர முலையா கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் கார்த்த வீட்டில் எல்லாம் விளக்கே தீட்டு விடுவாங்க இல்லையா இத பாக்குறது ஒரு ஆனந்தம் இல்லையா ஆமா இத பாக்காம போயிட்டியே அப்படின்னு கேட்கிறாரு கூர்திலை வேலை உலாபு உயர்மையிலை கூர்தருவேல் வல்லார் கொச்சங்குள் சேரி தண்ணில் கார்தரு சோரை கபாலீஸ்வர்தான் ஆதிரை நான் காணாதே போதியோ பூம்பாவா சிதம்பரத்து நினைச்சுதான் திருவாதிரைக்கு எங்க சேம்பரம் போறேன் சிதம்பரம் வந்து ஹிருதஸ்தானம் என்று சொல்லப்பெறும் இல்லையா ஆமாயத்துல நமக்கு கோளாறுனா சேம்பரத்துக்கு கடவுளை தான் கேட்டாகணும் ஆமா எனக்கு இந்த நுரையீரல்ல தகராறு அதனால ஒரு பன்னெண்டு கச்சேரி காணிக்கையா செய்து கொடுக்குறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன் திருவாதிரைக்கு திருவாதிரை தீபாராத ஆகும் ஆறு மணிக்கு அதுக்கு போய் பஞ்சபுராணம் பாடிவிட்டு வருவேன் ஆறரைல இருந்து எட்டரை வரைக்கும் பாடுவேன் ஏழு மாசம் பாடி நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து கேட்கறாங்க அது எனக்கு ரொம்ப திருப்தி ஜனங்கள் கேக்குறாங்களே அப்படின்னு இல்லையா நான் காசு மாத்திரம் குறிக்கோளாக நான் இருந்தேனே ஆனால் எனக்கு அந்த வராது எப்படியாவது மக்கள்கிட்ட இதை பரப்பி பண்ணும் அதனாலதான் தேவாரம் பாடுறதுல கூட சில மாறுதல்கள் பண்ணி நேயணும் எடுத்த ஒன்னும் என்ன பண்ணிடுவேன் மணி தப்பு ரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு விடுவேன் அப்பதான் என்னடா எப்படி சொல்றாரு இவரு குளித்த புற கடைசி வரியா அல்லவா அதான் அவன் கேட்பான் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பல மாறுதல்கள் பண்ணி அதை எங்க வாத்தியார்கூட கேட்டுவிட்டு இது என்னப்பா இது அப்படின்னாரு ஜனங்கள் கேட்கட்டும் செய்யறேன் சரி விட்டுறது எங்க வாத்தியார கேட்டாரு என்னப்படி சொல்ற வடக்கை வடலில் ஊர்திரை வேலை உலாவு உயர்ம இல்லை கூர்தரு வேல்வெல்லா கொற்றங்குள் சேரிதன்னில் கார்தறு சோரை கபாலி சிரமமந்தான் அதிரை நாள் காணாதே போதியோ பூம்பைதும் உண்கள் மடநல்லார் மாமையில கைப்பூசு நீட்டால் கபாலி திருமந்தூ தூள் புழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய தைப்பூசம் மிக விசேஷம் தைப்பூசத்துலதான் சிதம்பர நடராஜ பெருமான் தன்னுடைய நடனத்தை ஆட்டி காட்டினான் இந்த பதஞ்சலி வியாகிரம் முனிவர் இன்னைக்கு தைப்பூசம் சொன்னா வடனூர் பெருமானுக்கு போயிடுச்சது தைப்பூசம் ஆகி போச்சு பரவாயில்ல அவரும் சிவனடியா சில மாறுதல்களை தவிர அவரும் சிவனடியா திருச்சிட்டு மலம்னு எழுதுவாரு தேவாரத்தான் திருச்சி நம்ம எழுதுவாரு அவருக்கு ஊரே வேறு சிதம்பரம் பிராமணி எழுதினார் அவர் இல்லையா ஆமா என கூட ஊரு தருவரம் இல்லையே நந்திக்கடனுக்காக வச்சுக்கிட்ட அவர் சிதம்பரம் பிராமணிங்கம்னு தான் போடுவார் இல்லையா ஆமா மடலார்ந்தெங்கல் மயிலையார் மாசிக் கடலாட்டு கண்டான் கபாடி சிரமமர்ந்தான் அடல் ஆனேரூரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலை கலிவிழா கண்டான் கபாடி சிரமம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் பங்குனி உத்தரம் மயிலா போர்ல உற்சவம் நல்லா இருக்கும் அன்னைக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கும் நல்லா இருக்கும் ஆனா நாம போறதெல்லாம் அந்த அறுபத்து மூவருக்கு தான் போறோம் ஆனா பத்து நாளும் நல்லா இருக்கும் ஒரு காலத்துல நான் பத்து நாளுக்கும் போய் பாடியிருக்கோள் சாய்த்து கொண்ட தாடி நான் கண்ணார் மயிலை கபாலி சமவன் தான் கண்ணார் பதினெழு கணங்கு தட்டவினாள் கண்ணாரக் காணாதே போதியோ பூம்பாவாய் நச்சாமரை நான் முகனும் நாரணனும் உற்று ஆங்கு மூர்த்தி திருவடியை கற்றார்களே தும் கபாலி காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு ஒன்பது பாட்டு பாடிவிட்டாரு பத்தாவது பாட்டு பாடினாரு குடம் உடஞ்சு குடம் உடஞ்சி பெண் வடிவத்தில் வந்தா இருந்து புராணம் சொல்லுகிறது சரித்திரம் சொல்லுகிறது வரலாறு சொல்லுகிறது இல்லேன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லையா கோயில்ல உருவம் கூட செய்து வைத்திருக்கிறார்களே ஒரு ஜாய வாழ்க்கை அமனு உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை இந்த பாட்டு பாடும்போதுதான் இந்த கொடை உடைஞ்சி வந்ததுன்னு தெய்வ தேக்கடார் எழுதிருக்கிறார் எந்த பாட்டு பாடும்போது வந்தது அப்படி கூட எழுதி விட்டார் இதை விட ஒரு திட்டவட்டமான நூல் நமக்கு இருக்குமா இருக்காது அதுபோல அவினாசியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த முதலை வாயிலிருந்து அழைத்தது எந்த பாட்டும் போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல பொன் தேடினார் குளத்தில் இறங்கி பதியம் பாடிட்டே வந்தாரு எந்த பாட்டு பாடின போது அந்த அவருடைய பொன் கிடைச்சது அப்படின்னு தெய்வ சேர்க்கிறார் எழுதுறார் இப்படி திட்டவட்டமான நூல் பெரிய பொக்குஷம் பெரிய புராணம் ஆமா நான் இந்த அடுத்த மாசமா என்னமா இது திருநாவுக்கரசு காட்டுறேன் அநேகமா அடுத்த மாசம் எடுத்துட்டு வர இந்த தெய்வ தேக்குதார் பெருமான் கொண்டு போற அழகு கதைதான் கதைய செய்யுழாக்கி நம்ம கொண்டு போற கதை ரொம்ப அழகு ஆமா மகாவித் மீனாட்சிந்திரம் உள்ள முதற்கொண்டு உமாவதி சிவாச்சாரியார் முதற்கொண்டு மயங்கிறது அந்த பெரிய புராணத்துல ஆமா காணமறு சோலை கபாலி சரங்கா மருணான் கா நமரு கபாலி சரங்கா மருண்தான் மரு பூம்பாவை பாக்டாக கா நமர் சோலை காபாலி சரங்க மருதான் தேர் பூம்பாவை பாக்டாக ஜான நலம் பத்து வல்ல முடிச்சுட்டில தெய்வ சேக்குராறு பெருமான் ஒரு வரலாறு சொல்லுகிறார் பன்னெண்டு பதினோரு பத்தாவது பாட்டில கூட உடைஞ்சது பெண் வந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகன் சொல்லிவிட்டாரு சிவநாய்ச்சி திருநாசம் வந்து நான் மாட்டேன்னு ஏன் தெரியுமா நீ பெற்ற பொன் இப்ப நான் பாடி படிச்ச பெண்ணு இவ எனக்கு பெண்ணுக்கு சமான் நான் கல்யாணம் பண்ணிட்டு அச்சா இந்த இடத்துல தெய்வ சேக்கிட சொல்ற பிரம்மன் என்ன பண்ணா ஒரு பெண்ணை படிச்சான் அவளுக்கு தினோத்தமையின்னு பேர் மிக அழகுடைய பெண் அவளையே அவன் கல்யாணம் பண்ண பெண்ணையே பிரம்மா கல்யாணம் பண்ணிக்கிறான் இவர் கல்யாணம் பண்ணி போட்டு மாட்டார் தீர்ப்புக்கு சிவரடி யாரும் பெருசா அவர் போட்டுகிறார் என்பதை இந்த திருப்பதியும் அந்த இரண்டாவது திருமுறையிலே இருக்கிறது அது நூத்தி செல்ற பதியம் இருக்கிறது ஒரு சிலரைத்தான் உங்களுக்கு நினைவூற்றின ஆமா இல்லையா அடுத்தது திருவெண்காடு அப்படின்னு ஒரு கேத்திரம் அந்த ஊருக்கு ஒரு திருப்பதியும் பாட்டு இருக்கார் சாமி கண்காட்டும் நுதலானு கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே இது ஒரு அற்புதமான ராகம் இந்த ராகத்தை வெளியே கொண்டு வந்தவர் எம் எம் ஆமா சில ராகங்கள் சிறளான விளக்கம் பெற்றது இந்த ராகத்தை கொண்டு வந்தவர் எம் அவர்கள் நான் எம் எம் டிட்டே நான் பார்த்து சொல்லிக் கொடுங்க எனக்கு கேட்டேன் அவர் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வருத்தப்படலை அவரை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கும் பாடிட்டு இருக்கேன் ஆமா உன் கிதமாக ஒரு வார்த்தை சொல்லுறேன் கேட்டு இந்த உருப்படி அவர் கொண்டாந்து அவருமான உருப்பிடி ஆமா அண்ணியோ தமிழ்பாடியவர்கள் அவர்தான் பெரியவர் என்னுடைய அபிப்பிராய தமிழ்ச சங்கம் முதல் முதல் இசைப் பேரறிஞர் கொடுத்தது அவருக்கு தான் ஆமா அண்ணாமலை செட்டியார் புத்தியார் செட்டியார் அண்ணாமலை செட்டியார் ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாங்க மறுபடியும் இந்த கட்டடத்தை கட்டி கண்போ பாத்து வந்தது நான் பாடுறேன் சொன்னா முக்கிய கரெக்டா வந்து உட்கார்ந்துருவாங்க ஆமா அவருக்கு முதல் இசை கொடுத்தாங்க இந்த வருஷம் இசை பேரரசர் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் வாங்குறார்கள் ஜனாதிபதி அவர்கள் வருகிறார்கள் பதினாலாம் தேதி இங்க அதுல தொடர்ச்சியா சாயரசைல கச்சேரி இருக்கிறது என்றும் ராமையா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சில கச்சேரிக்கு மாத்திரம் டிக்கெட் போட்டிருக்காங்க போனருக்கு சில கச்சேரிக்கு புரி என்று சொல்லுகிறார்கள் சேவாரம் ஒரு நாலஞ்சு ஓதுவார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பாடுகிறார்கள் பன்னாராய்ச்சி நடக்கிறது அதுக்கெல்லாம் நீங்க வரணும்னு தமிழ்ச்சி சங்கத்தார விரும்புகிறார்கள் எப்போதும் வரணிங்க இருந்தாலும் நான் அழைப்பும் கொடுக்கணும் அதனால ராமையா அவர்கள் சொல்ல சொன்னார்கள் ஆனால் சேவாரத்தை பத்தி சில கட்டுரைகள் வரும் இந்த வருஷம் நான் வருஷா வருஷம் நான் ஒரு கட்டுரை படிப்பேன் இந்த வருஷம் தேவார பதிகங்களின் அமைப்பு முறை அப்படின்னு ஒன்று இருக்கிறேன் அதோடு இல்லாமல் தேவாரத்தில் காணப்படுகிற பணிகள் எப்படி எப்படி எல்லாம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுரை ரெண்டு கட்டுரையும் இந்த வருஷம் வருகிறது இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் இருபத்தஞ்சு மணிக்கு இங்க பாடுறேன் இன்னொரு நாலு ஓதுவார்கள் பாடுகிறார்கள் இங்க அப்படி பாடின திருவங்காட்ல ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவு நினைவு தான் உங்களுக்கு தெரியாததான் சொல்லிவிடவில்லை என்பதை தெரியும் எங்க வாரியார் சொல்லுவார் ஒன்ன விட கேட்கிறவங்க புக்ஷாலிடா தெரியுமா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதனால ஜாக்கிரதையா பாடும் அப்படி பாரு வேலை உதவையா பிரிவை பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரும் பெருவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேல தோல் உமைபங்கள் வெண்காட்டு முக்குழநிகர் தோய்வினையார் அவர் தேவினையே சாமி என்ன சொல்றாரு இந்த திருப்பாட்டில் இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு தான் சீக்கிரமா அந்த நோய்கள் பற்றும் என்ன மெல்லிய உடம்பு அவங்களுக்கு இல்லையா அந்த மாதிரி பேய்பிசாசு நோய்கள்லாம் பற்றாது இந்த ஊர்ல இருக்கிற அந்த ஊரை திருவெண்காட்டில் மூன்று குழந்தை இருக்கிறது கோயில்ல சூரிய சந்திர அக்னி மூணு குளம் இருக்கு அந்த குளத்துல மூழ்கினால் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிவிட்டாரு அண்ணந்த சொல்றாரு பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை கிடைக்கும்னு எழுதிக்கிறேன் பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயுதவே வரம்பெறுவர் அச்சமே வேண்டாமடா எழுதிட்டார் இதுக்கு ஒரு கதை ஒண்ணு நான் உங்களுக்கு நினைவு திரு பெண்ணாகடத்துல அச்சுத கலப்பாளர்னு ஒருத்திறந்தார் பணக்காரர் சிவனடியார் அருந்து அருணந்தி சிவத்தனுடைய சிஷ்யம் அருணந்து சிவாச்சாரியாருடைய சிஷியம் தனக்கு பிள்ளை இல்லைங்கும் வாரியார் சாமி சொல்லுவாரு பெரிய பணக்கார வீட்டில ஏன் தெரியுமா பிள்ளை பறக்கல அந்த சொத்தை அனுபவிக்க வேண்டிய நல்வினை செய்தவ இல்ல அதனால்தான் பறக்கல இல்லையா ஏழை வீட்டுல ஏழு பிறந்திருது மங்களம்னு பேர் வைக்கிறான் இனிமே பிறக்க வேண்டாம்னு சம்பூர்ணம்னு பேர் வைக்கிறான் இந்த வீட்டுல போய் பிறக்க மாட்டேங்குது இல்லையா அந்த மாதிரி அவர் பணக்காரர் சிவரடியார் அவர் பிள்ளை இல்ல அருணந்து சிவத்தை போய் கேட்டார் எனக்கு பிள்ளை இல்லை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த சைவத்துல ஒண்ணு உண்டு பன்னீர் திருமுறையும் தினந்தோறும் பூச பண்றதுன்னு ஒண்ணு உண்டு ஆமா பன்னீர் திருமுறையையும் சிவனை பூச பண்றது போல பூச பண்றதுன்னு ஒண்ணு உண்டு சிவபூசை பண்ணுகிறவர்கள் கூட சிவபூசை பண்ணதுக்கு அப்புறமா இந்த திருமுறையை பூசை பண்ணிவிட்டு அதுல திறந்தோறும் ஒரு பதிகம் ரெண்டு பதிகம் படிக்கிறதுன்னு ஒரு நிலை உண்டு அது அன்னைக்கு உண்டு இன்னைக்கு உண்டு நான் திறந்தோறும் திருமுறையை பூசை பண்ணுகிறவன் நான் திறந்தோறும் பதிகத்தை படிக்கிறவன் நான் தவறவே மாட்டேன் ஆமா பூச பூச பண்ணி திருநாத தேவாரத்தை இருபது தடவை இருபத்தஞ்சு முழுக்க முழுக்க படிச்சிருக்கோம் கணக்கு வச்சிருக்கேன் நான் பணத்துக்கும் கணக்கு வச்சிருப்பேன் இந்த பக்திக்கும் கணக்கு வச்சிருப்பேன் ரெண்டும் உண்டு இந்த மேகண்ட சிவன் மிகப்பெரியவர் சாத்திர நூல்கள் எழுதியவர் அவர் என்ன பண்ணினார் திறந்தோறும் திருமுறையை பூச பண்றவர் அத பாராயணம் பண்றவர் அவர்கிட்ட போய் அவர் கேட்டார் எனக்கு குழந்தை இல்ல நான் என்ன பண்ணுவேன் இது நான் திருமுறையை எடுத்துக்கொண்டு வந்து அதுல கயர் சாத்திப்பா கயல் சாத்தி பாக்கிறது பழங்காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது இப்ப திருமுறை இவன் இருந்தாதானே இவன் கயர் சாத்தி பார்க்க போறான் சைவன் வீட்ல திருமுறை இல்ல இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பத்து பர்சன்டேஜ் குரான் இல்லாத இருக்க மாட்டான் பைபிள் இல்லாத கிறிஸ்டின் இருக்க மாட்டான் பிரபந்தம் இல்லாத வைணவன் இருக்க மாட்டான் தேவாரம் இல்லாத செயலர் நூத்துக்கு நூறு பேர் இல்ல இப்ப கொஞ்சம் வீழ்ச்சிகிட்டு இருக்காங்க என் மேல வருத்தப்படாதீங்க இவர் என்ன பண்ணினார் இது நான் தேவாரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நான் பாக்கிறேன் சார் தேவாரத்தை பூஜை பண்ணி விட்டு சின்ன சம்பந்த தேவாரத்தை பூஜை பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இந்த கயல் சாட்சி பாக்குறதுங்கிறது இந்த புத்தகத்தை இப்படி வச்சு கண்ணை மூடிட்டு ஒரு நூலை அப்படி போடணும் அப்படி போட்டாக்க எந்த நூல் எங்க விழுதோ அப்படி அதை பிரிச்சு பாக்கணும் அப்படி பிரிச்சு பார்க்கும்போது இந்த பகம் பத்து பாட்டு இருக்கும் இந்த பகம் பத்து பாட்டு இருக்கும் எந்த பாட்டை எடுத்துக்கிறது நாம பழக்கத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இடப்பக்கத்துல கீழே இருக்கிற பாட்டு நமக்கு கடவுள் சொன்ன ஆசிர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நேதி ஆமா இப்பெல்லாம் அப்படி யாரும் பாக்கறது இல்ல அப்படி உமாதி சிவாச்சாரியார் பார்த்தார் பாத்தேடையா பிரி வயதும் பாட்டு வந்து அப்ப அவர் சொன்னாரு இந்த பாட்டு வந்து திருவங்காட்டுக்கு போய் நீ முக்குள நீர் ஆட்னியானால் முக்குள நீர்ல குளிச்சி ஆண்டவனை வழிபட்டியானால் பிறகு பிள்ளை பிறக்கும் சொல்லிவிட்டார் சரி நீர் அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு திருவங்காட்டுக்கு போய் நாற்பது நாள் தங்கியிருந்து குளத்துல மூழ்கி ஆண்டவனை வழிபட்டான் கனவுல ஆண்டவன் வந்து என்ன சொன்னா நீ பாவி உன குழந்தை கிடையாது போட்டார் இவர் கணவரிய திருப்பி கேட்டார் திருநாள் சம்பந்த தேவாரத்தில் இருக்கிறத முக்குள்ள குளிச்சு வழிபட்டா பிள்ளை பறக்கிட்டார் அப்படியா அவரு சொன்னபடியா அந்த அப்பதான் மெய்கண்ட தேவர் சாப்பிட நூல் எழுதினாரு மெய்கண்ட சாப்பிட எழுதினாரு ஆண்டவருடைய அருள் பெற்றவர் சின்ன சம்பந்தர் மூணு வயசுல அருள் பெற்றவர் அவர் தேவாலத்தினால பிறந்த வைகண்டர் இவர் இரண்டாவது அருள் பெற்றார் என்று வரலாறு சரி இது புராண கதை இத விட்டுடுவோம் எனக்கு ஒரு நண்பர் இந்த வேலை தெரியல அவர் சொன்ன ஒரு குந்தத்தும் என்னுடைய இந்த தேவார கேசட் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு அவர் பாடிக்கிட்டே இருந்தார் ஆமா நிச்சயமா அவர் இன்னைக்கு இங்க வரல இந்த என்னமோ டுடேன்னு ஒரு பேப்பர் வருதுல்ல அந்த பேப்பர்ல வேலை பார்க்கற இந்தியா டுடேயா அதுல வேலை பார்க்கற வேலை சேர்ந்த குடியிருக்கார் அவர் எங்கூர் காரர் குண்டத்தூர்கார் அவருக்கு பெண் குழந்தை இருக்கிறது ஆண் குழந்தை இல்ல ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாரு அழைச்சுட்டு வருகிறது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச போதெல்லாம் போய் அந்த மூணு குளத்தையும் குளிச்சு ஆண்டவனை வழிபட்டார் தொடர்ந்து குழந்தை மேகண்ட தேவன் பேர் வச்சிருக்க ஆமா வேணும்னு சொன்ன என்னைக்காவது அவரை நான் எழுதி வர சொல்றேன் இங்க ஆமா நிச்சயமா தெரியும் எனக்கு அதனால தேவாரம் அன்றும் பலிக்கும் இன்றும் பலிக்கும் அது என்றும் பலிக்கும் நமக்கு கிடைத்த கரிய ஒரு பெரிய பொக்குஷம் பன்னெண்டு இந்த பன்னெண்டு திருமுறை கேசட் வடிவில் கொண்டாந்துதான் முயற்சி பண்ணினேன் ஒன்பது திருமுறை வரலையும் பூரா பாடி வச்சுட்ட பத்தாம் திருமுறை வரும்போது தெய்வத்துக்கே பிடிக்கல என்னமோ தெரியல திருமூலர்ல ஒரு மூணு காசெட் பாடின பதினோராம் திருமுறையில ஒரு ரெண்டு காசட் பாடினத்துக்கு போயிட்டேன் காரணம் என்ன அவன் பாட அவன் பாட்டு விக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருமூலர் திருமந்திரம் பூரா எடுக்கிறதுன்னா முயற்சி பண்ணிட்டேன் ஆண்டவன் பாடதுலயே பாட்டு வித்தால் ஆறுொருவர் பாடாதாரே இல்லையா பார்க்கலாம் எனக்கு வயசும் வாயுசும் இருந்ததுன்னா முடிஞ்சவரையும் செய்து விடுவேன் சைவ சமய தோண்டும் ஆமா ஆக இந்த திருப்பாட்டு நிச்சயமாக இன்னைக்கும் குழந்தை இல்லை என்ற குழந்தையை கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறது பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு பிரிவே உள்ள சினைவு ஆயினவே வரம் பெறுவர் தையூர வேண்ட ஒன்றும் தேன தோல் உமை பங்கன் பெண்காட்டு முக்குழனி தோய்வினையார் அவர்தம்மை தோயாவா தீவினையே தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாஸ் தீ வினையே தோய்வினையார் அவதம்மை தோயாவாஸ் தீவினையே தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாஸ்தீ வினையே தோய்வினையார் என்பது இந்த அற்புதமான திருப்பதிகம் இந்த இரண்டாம் திருமுறையில இருக்கிறது அடுத்தபடி தேவார திருவாசகத்துல பன்னிரு திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா திருநூறு தான் மிக போற்றப்படுகிறது தெய்வன் திருநீர் என்று கூட சொல்லுகிறார் பெருமாள் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காவல்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார தெய்வ திருநீர் என்று அடுத்த பாட்டு ஒண்ணும் நினைவுக்கு அல்ல ஆமா திருநூறு தான் மிக உயர்வாக பேசப்படுகிறது சுத்ராட்சம்லாம் கூட அப்புறம்தான் ஆமா அதனால்தான் சைவ சமயத்தில் ஒரு பழக்கம் உண்டு படுக்க போகும்போது விபூதி பூசிக்கிட்டு படுக்கணும் படுக்கும்போது தலைவாடி இந்த விபூதியை வச்சுட்டு படுக்கணும் எந்திரிக்கும் போது அதை பூசிக்கிட்டு தான் எந்திரிக்கணும் என்பது நியதி சில பேர் நினைக்கிறான் பாத்ரூமுக்கு எல்லாம் போயிட்டு அப்புறம் குடிச்சு விட்டு அப்புறம் தான் விபூதி பாத்ரூமுக்கு போறவன் திரும்பி வர்றான்னு தெரியுமா எத்தனை பேர் பாத்ரூம்லயே போறான்னு தெரியுமா ஜவஹர்லால் நேரு கூட பாத்ரூம்ல போனாரு மைத்திர பாத்ரூம் போதே விபூதிய திருப்பதிகம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு திருநெட்டு திருப்பதிகம் சமணர்களால தீர்க்க முடியாத ஒரு நோய் அந்த ஜனோருக்கு போய்விட்டது கூட அந்த சமணர்கள் ஒத்துக்கல நீ என்ன திருநூறு அல்ல திருநூறு சாம்பல் என்று சொல்லுகிறாய்வா அப்படி சாம்பரை பூசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் இது பெரிய புராணத்தில் புராணத்தில் இருக்கு நான் எப்போதுமே ஒரு நூலை படிக்கும்போது இதற்கு தொடர்பான நூல்கள் எது இருக்கோ அதெல்லாம் படிப்பேன் ஆமா என்னுடைய குணம் அது எல்லாருமே கோயில் இருக்கிற மடப்பள்ளியில மடப்பள்ளி என்பது சாமிக்கு அமுது போடுற இடம் அந்த சாம்பரை எடுத்துக்கிட்டு வாட்டி அந்த சாம்பலை கொண்டாந்து பூசினார் அவர் என்று வரலாறு திருவிழாட பிரார்த்தனை வருகிற தகுதி பாத்தீங்கன்னா மதுரை கோயில்ல மதுரை கோயில்ல சாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு போகும்போது அங்க ஒரு கட்ட கோபுரம் இருக்கும் அந்த கட்ட கோபுரத்து மாடத்துல பாத்தீங்கன்னா இந்த சாம்பரம் கொண்டாந்து போட்டு வச்சிருப்பான் மடப்பள்ளியில இருக்க சாம்பரம் கொண்டாந்து போட்டு எல்லாரும் அதை எடுத்து பூசிக்குவாங்க ஆமா யாருக்காக தெரியுமா யாருக்காவது தெரியுமா பூசிட்டு இருக்கீங்களா கை தூங்க போகலாம் ரைட்டு ரொம்ப பேர் தூக்குறீங்க ரைட்டு சந்தோஷம் நான் தப்பிச்சேன் இன்னும் சமீபத்துல பெரிய புறான ஆய்வு மாலை அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துடும் தஞ்சாவூர்ல எனக்கு ஒரு நண்பர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவரும் அவங்க பரம்பரையுமே அவர் ஒரு தடவை கைலாய மலைக்கு போடணும்னு சொல்லிவிட்டு என்னமோ ஒரு பயிற்சிகாரத்தனமா ஒன்னும் கையில் எடுக்காம போயிட்டார் மலையில போயிருக்கிறாரு இவருக்கு பசி வேற விமுதி வேற கையில இல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓரமா அவர் மலையில படிச்சிருந்திருக்காரு அதுல அங்க ஒரு முறிவர் வந்தமான கையில வந்த பசியும் தாங்க முடியல என் கையில திரு அப்படின்னு சொல்லி இருக்க நான் கூட திரு வச்சுருக்கேன் இங்கவா நான் சொல்றேன் சொல்லிட்டு ஒரு கருங்கல்லை இன்னும் ஒரு கருங்கல்ல உரைச்சி அதுல வருது பாருங்க பொடி அதான் பூசிக்கூசிக்க இப்பவும் நாட்டுப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் எல்லாம் கும்பிடுறவங்க விபூதி இல்லன்னா மண்ண தொட்டு மண்ணு கூட திருநீர் என்று வைணவத்துல போட்டுக்கிறாங்களா அதுக்கு திருமண் என்றுதான் அந்த அற்புதமான திருப்பதியும் இதுல இருக்கிறது அதுல திருஞான சம்பந்தம் சொல்றது மந்திரமாவது நீர் திருநீரே மந்திர வடிவம் விடா நீ பூசிக்கடமை இந்த பதிகத்த முதல்ல ஒரு தடவை நான் பதியம்பு ராடின ஒரு இடத்துல எங்க பாடிங்க அப்படின்னு கேட்டா முதல் முதல்ல இந்த திருப்பதிகத்தை பதிம்பு ருபா பாடினது திருப்பரந்த கும்பாபிஷேகத்துல ஜனங்கள்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டாங்க ஒரு ஓதுவார் மாத்திரம் என்ன தெச்சு விட்டது பாடுறது இல்லை நீ ஏண்டா பாடின இந்த கோபத்திலே தான் நான் கொலம்பியா இருக்காட்டுல பதியம்பூரா பாண்டேன் கொலம்பியா இருக்காட்டுல நான் சொல்றது அறுபது வருஷம் திருமந்தி அவன் எல்லாம் கிடைக்கிறது இல்ல இல்லையா அற்புதமான திருப்பதியும் சைவனாக இருக்கிறவன் விபூதி பூசும் போது மந்திரமாவது நேரு வானவரமேரு சொல்லி பூசிக்க வேண்டும் என்பது நீ பூசிக்கிறியான்னு கேக்குறீங்களா நான் உபதேச கிரமத்துல வர்ற சொல்ற மந்திரத்தையும் சொல்லி பூசிக்கிறேன் இந்த மந்திர மாதிரி பதியத்தையும் சொல்லி பூசிக்கிறேன் ரெண்டு பொங்கர்கள் புண்ணியம் வரட்டும் வேண்டாம் நம்ம சொல்லுவோமா இல்லையா நானும் மந்திர நீரு பானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செல்ந்து வருவாய் குமைப்பது திரு ஆலமயாந்திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர தீர்ப்பது நீரு இதற்கு மேல எவ்வளவு சொல்ல முடியும் ஒரு சமயாச்சாரியாரா இருக்கிறவர் எவ்வளவு சொல்லலாம் ஒரு பாட்டு போறோம் இல்லையா பத்து பாட்டு பாடி வைக்கிறார் சாமி இல்லையா வேதத்தில் உள்ளது நீரு வென்று எதிர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு போதது நீருமையில் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயம் திருநீரு புத்தி தருவது நீரு முடிவர் அணிவது நீரு சத்தியம் ஆவது நீரு பட்டினத்தடிகள் பட்டினத்தடிகள் போன ஜென்மத்தில் குபேரம் குபேரம்னா பட்டினத்தாரா பிறந்தார் என்று வரலாறு ஆமா வரலாறை வாரியார் முறை கொண்டு ஒத்துக்கிறார் அவர் பின்னால பாடும்போது செரிக்கு தரிக்கூறு உண்டை முற்றும் துறந்த முனிவர் கவிபீராண்டியா தெருவில் போனவாய் இல்லையா செரிக்கு தரிக்க திருநூறு உண்டே அப்படின்னு பாடுறாரு அப்ப திருநூறு அவர் திறக்கல இல்லையா என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும் ஆமா புத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீரு சக்தி அமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பரம இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆளமாயான் திருநீரே காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தழிவது நீர் மதியைத் தருவது நீர் தேனும் தருவது நீர் திருஆளமாயான் திருநீரே நீரு கவிதை தருவது நீரு பேணி அணிபவர்கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு நதியை தருவது நீரு சேனம் நீரு திரு அலவாயான் திருநீரு திருநீரு இயற்கையாக விளைகிறது கைலாய மலையில ஆமா குமரேச சதகம் அப்படின்னு ஒரு நூல் படங்காலத்திலிருந்து பெரியவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீதி நூல் அது அதுல சொல்லப்படுகிறது இந்த கோயமுத்தூர் பக்கத்துல ஒரு மலை இருக்கு முருகன் மலை அது என்னது சாண்டோ மருதமலை மருதமலையிலேயே அது விளைகிறது அப்படின்னு அவர் எழுதிச்சிருக்காரு திருகோண மலை இன்னும் ஒன்னும் சிலோர்ல இருக்கு அது பாடல் பெற்ற கேத்திரம் அத டச்சு காரணம் என்ன பண்ண அந்த கோயிலை இப்படி இருக்கும் அந்த மலை இப்படி இருக்கும் ஈட்டி மாதிரி இந்த ஈட்டி மாதிரி இருக்கிறது இந்த சிவன் கோவில் இருந்தது அத டச்சுக்காரன் என்ன பண்ண வெள்ளக்காரன் அதை அடியோட இடிச்சு கடல்ல தள்ளிப்பின்னால சைவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி போயிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கட்டப்பட்டு கடைசி கந்தையா வைத்தியநாதன் ஒரு சிறந்த அங்க முதன் மந்திரியா இருந்தவர் அப்போ அவர் பெரும் முயற்சியில மறுபடியும் ஒரு கோயில் கட்டி இருக்காங்க அந்த மலையிலேயும் இந்த திருநிகுறு விளைகிறது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க ஆகப்ப நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது ஆனா நான் சிலூருக்கு போயிருந்த போது அந்த மலையிலிருந்து அந்த விபூதியை வாரிட்டு வந்தேன் கைலாய மலையிலிருந்து அந்த விபூதி இருக்கிறத கைலக்கு போயிருந்தார் தருமூர மடத்துல இப்ப இருக்கிற பண்டாசந்திக்கு முந்தி இருந்தவர் கைலுக்கு போயிட்டு இருந்தவர் அவருக்கு கொண்டு வந்தார் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தேன் அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு வரும் இல்லையா இப்ப நாம என்ன செய்யலாம் பசுஞ்சானத்திலிருந்து சுட்டு பூசிக்கிறது விபூதி இதுக்குரிய கேட்காத பெருமாள் ஒரு பெரிய பாடல்களை எழுதி வச்சு விட்டார் திருநிறு எப்படி செய்யறது அப்படி கற்பம் அணு கற்பம் என்னென்னு எழுதி போறது இருக்கு அவர் சொல்றபடி நம்மளால செய்ய முடியாது அதை எப்படியாவது பசுஞ்சானத்தை சுட்டு பூசிக்கிட்டா தருவான் நான் அதுக்காக என்ன பண்றேன் சில பேர் சுட்டு வைக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த அனுப்பானம் பண்ணும் போது அந்த விபூதியை பூசிக்கிறேன் இல்லையா மருந்து மாதிரி நான் உபயோகப்படுத்துறேன் பாக்கி இப்ப வர்றதெல்லாம் விபூதினு சொல்ல முடியாது ஏதாவது நினைச்சு பூசிக்கும் அவ்வளவு அறுத்த மதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்த மதாவது நீரு புண்ணியர் பூசும்பண்ணீரு திருத்தகுமாடியை சூழ்ந்த திரு அலவாயான் திருநீரு எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதருசூலத்து ஆளவாயான் திருநீரு திராவணம் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணம் குந்திரு மேனி ஆளவாயான் திருநீரே மரியாதை வண்ணமும் உள்ளது நீரு என்ன அர்த்தம் சிவனே திருநூறுன்னு சொல்லிவிட்டார் சாமி திருநீர் சிவன் தாண்டா அதனால திருநீரை பூசை பண்றதும் உண்டு திருந்து திருந்து தேவன் குடியல்ல தென்குடி திட்ட அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது தஞ்சாவூர் அருகாமையில் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா விபூதி கோயில்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அது பூசை பண்ணுவாங்க தென்குடி திட்ட இல்லையா ஆமா நான்கூட பூசையில தினந்தோறும் விபூதிக்கு பூசை பண்ணுவேன் ருத்ராசத்துக்கு கூட பூசை பண்ணுவேன் ஆமா பூசைன்னா என்ன ஒரு மரல தூக்கி அதில் போட்டாக்க சரியா போச்சு அவ்வளவுதான் யாவருக்குமானவருக்கு ஒரு பச்சை மாலோட ஏன் அறியாத வண்ணம் உள்ளது நீர் மேலூர் இசையவர்கள் தங்கள் மெய்ய விவன்பொடி நீர் ஏல உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டம் இடத்தையும் நாலவயான் திரு நீரே அத்தல் அடல் விடை ஏறும் ஆலவயான் திரு நீச்சை பொத்தி பூகளின பூசுரம் ஞான சம்பல் கேட்டித்தல் உடல் தீர சாத்திய பாடல்கள் பத்து வல்லவர் நல்லவர் தாமே சரிங்க கேட்கிறாரு பெருமான் தேவாரத்தை நல்லா யாரு படிச்சா அப்படின்னு கேட்டா நான் தெய்வ சேர்க்கையார்த்தான் சொல்லுவேன் தென்னல் உடல் உற்ற தீப்பிணி ஆயிரத்தீர சாத்திய பாடல்கள் எழுதி வச்சார் நான் இது திருஞா சம்பந்தர் இதை நன்றாக படித்து பார்த்து விட்டு அதுக்கு ஒரு வரலாறே எழுதி வச்சு விட்டார் அவர் இல்லையா திருத்தொண்ட தொகை சுந்தரடியது அதற்கு விரிவு நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி இல்லையா நம்பி ஆண்டார் நம்பி செய்தது எண்பத்தி நாலு செய்யுள்ள இன்னமும் இருக்கு அதை கூட ரெக்கார்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் சும்மாவே இருக்கிறது இல்லை முயற்சி பண்ணுவோமே நமக்கு வாய்ஸ் இருக்கும்போது வாய்ஸ் இருக்கும்போது வயசு இருக்கும் போது முடிஞ்சதை செய்து விடுவோமே செய்வ மக்கள் கேட்கட்டுமே இல்லையா ஆமா அந்த நோக்கம்தான் இப்ப அந்த திருத்தொண்ட சிறு அந்தாதியை எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் பாடுறது இல்லை பதம் பிரிச்சு பதம் பிரிச்சு எழுதிபடுவேன் அதை படம் பிரிக்கிறதுனா லேசா முடியுமா எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கிற தமிழறிவை அதை பிரிச்சு ஆமா தெய்வ சேக்கிரார் பெருமான் அப்படி எழுதி இந்த திருப்பதியும் அற்புதமான திருப்பதியும் இரண்டாம் திருமுறையில் இருக்கு இந்த திருநீரை பத்தி வள்ளற் பெருமான் என்ன சொன்னார் வல்லர் பெருமான் ஐந்து திருமுறைகள் வரையிலும் ஒரு நோக்கத்தில் இருந்தார் ஆறாம் திருமுறை வந்து வரும்பொழுது அவருடைய நோக்கமே மாறிவிட்டது அதனால்தான் சைவ சமயத்தவர்கள் வள்ளற் பெருமான பெரும்பகுதி ஒத்துக்கொண்டுகிறதில்லை அவ நான் தவறுனு சொல்ல மாட்டேன் நோக்கம் மாறிடுச்சு அவ்வளவுதான் அதே மாதிரிதான் மாணிக்க கூட மாறுச்சு ஆமா மாணிக்க கூட சிதம்பரத்துல இல்லாமல் சிதம்பரத்துக்கு கிழக்கால ஒரு ஊர்ல போய் இருந்துகிட்டாங்க அதுக்கு பேர் தான் பித்தல் இன்னைக்கு பிச்சைன்னு அதுக்கு பேரு இல்லையா ஆமா அங்கிருந்துதான் போய் கூப்பிட்டு வந்தாங்க அவரை மறுபடியும் அதே மாதிரிதான் இவர் என்ன பண்ண சேமரத்திலே இருந்து என்னமோ ஒன்னு பிடிக்காமல் அது என்ன பிடிக்காமல் வெளியே வெளிப்படையா சொல்ல தயாரா இல்ல எனக்கு தெரியும் கட்டி போயிட்டாரு அந்த பணத்துக்கு ஆறாம் மாற்றம் இல்லையா ஆமா அந்த மாதிரி மாற்றம் திருஞாணசமுதரத்தையோ திருநாவுக்கரசர்ட்டியோ வரல ஆமா அதுதான் ஆச்சரியம் அவர் என்ன சொல்றாரு பாடர்கி வாக்களிக்கும் சிறுநீர பூசிபிடு நல்லா பாடற கூடிய வாய்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எடுத்த பாலும் சோரும் பரிந்தளிக்கும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் நெஞ்சே என் மேல் கண்டாய் தேடற்கரிய சீரழிக்கும் சிவாயனமையன்று இடுநீரே நான் இது ஒரு இது ஒரு பத்து பாட்டு இருக்கு இந்த மாதிரி அத கூட நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஆமா நமச்சே வந்தத பத்தி அவர் பாட்டுக்கார உங்களுக்கும் தெரியும் பெரும் தாய் மறந்தாலும் வாய்ஸ் இருக்கும் போதுல இதும் வாய்ஸ் எதை சொல்றேன் தொண்ட ஒரு பக்கம் எனக்கு அதை செய்தா சொன்னாக்க கம்பெனிக்காரன் கேக்குறான் அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டையும் செய்துபடுது ஆக திருநீர் என்பது நம்ம செய்வத மிக உயர்வாக தெய்வம் தெய்வமே சிவனே திருநிற அப்படின்னு சொல்லிவிட்டார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுட்டுறேன் இன்னொன்னு சரி மணி பன்னெண்டு அதனால இதோட இருக்கட்டும் இன்னும் இரண்டாவது திருமுறையிலேயே இன்னும் சில பகுதிகள் இருக்கிறது நிறைய இருக்கிறது நம்ம ஆய்வில் பத்தாது அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு நான் சில பதியங்களைத்தான் சொல்றேன் இன்னும் எத்தனையோ பதிகங்கள் இருக்கிறது அல்லவா ஆமா அது நமக்கு சிவபெருமான் தந்த சொத்து சொத்து என்று நீங்கள் நினைத்து விடுங்கள் பனிரெண்டு திருமுறை என்பது நம்மளுடைய உடைமை அதற்கு ஈடுசோடு கிடையாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று உங்களை நினைவூட்டி மணி பன்னெண்டா ஆனதுனால தீபாவளியானாலும் வந்து கேட்க வந்துட்டீங்க தேவாரம் அதனால என்னுடைய வாத்தியார் சொன்னது போல நீ தான் தேவாரத்தை பிரியமா பாடுற நினைக்காதவங்க சொன்னதுதான் நான் எண்ணுகிறேன் வாழ்க என்று வாழ்த்து விட்டு நாம் எல்லோருமாக பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றி கொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாலு நாடும் இங்கே தேவார பன்னாராய்ச்சி கூட்டம் என்றே நடத்துகிறார்கள் வேற எங்கும் கிடையாது அதற்கெல்லாம் வந்து இருந்து தேவாரத்தை பற்றி அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் தெரிந்து கொள்வது நலம் என்று நான் எண்ணி இப்பொழுது பஞ்சாட்சிரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்ளுவோம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் சிவாய சிவாய